நட்டினியின் காலை களம்பதாக அறிவு சுட நேற்றைய சுழலில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் தேசிய இயற்பியல் ஆய்வகம் என்பிஎல் டெல்லியில் அமைந்துள்ளது தேசிய உலகவியல் ஆராய்ச்சி நிலையம் ஜாம்ஷெட்பூரில் அமைந்துள்ளது முதல் உலக போருக்கு பின் வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு ஜப்பான் இனி இன்றைய கேள்விகள் பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்குள்ளது இரண்டாவது கேள்வி சர்வதேச சங்கத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது உதரிகிறது அண்டார்டிகா பற்றிய கட்டுரையின் தொடர்ச்சி பல நூற்றாண்டுகளாக அண்டார்டிகா நோக்கி யாரும் பயணம் செய்தது இல்லை முதன் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து போன்ற நாடுகள் உலகின் தென் துருவம் நோக்கி பயணிக்க ரோல்ட் அண்டர்சன் என்ற நார்வே நாட்டைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அண்டார்டிகாவில் கால் பதித்து தன் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் அதே சமயம் அவருக்கு இணையாக வேறு ஒரு பாதையில் பயணத்தை துவங்கிய இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் பட்கான் ஸ்காட் என்பவர் பதினேழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்டார்டிகாவை அடைந்தார் அங்கே நார்வே நாட்டுக்கொடி பரப்பதைக் கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பினார் மன திரும்பிய ஸ்காட்டும் அவருடன் பயணித்த நால்வரும் பனி புயலில் சிக்கூண்டு இறந்து போனார்கள் பின்னாளில் அமெரிக்கா அமெரிக்கா தான் அமைத்த ஆய்வு தளத்திற்கு அருட்ஸன் ஸ்காட் என்று பெயர் சூட்டி இருவரையுமே கௌரவித்தது அண்டார்டிகாவை அடையவில்லை என்றாலும் அதன் ஆய்வு வரலாற்றில் இங்கிலாந்தை சேர்ந்த சார் எம்எஸ்ட் ஹென்ரி ஷெக்கிள்டன் என்பவரை பெரிதும் பாராட்டப்பெறுகிறார் மூன்று முறை முயன்றும் இவர் அண்டார்டிகாவை அடைய இயலவில்லை மூன்றாவது முயற்சியில் அவரது கப்பல் உரைபணியில் சிக்கி உடைந்து போனது இருபத்தி ஏழு பேர்கள் கொண்ட தனது குழுவினரை இரு சிறிய படகுகளில் ஏற்றி ஐநூத்தி இருபத்தி இரண்டு நாட்கள் ஆள்களில் போராடி எல்லோரையும் திருப்பி பத்திரமாக கரை சேர்த்தார் மீண்டும் நான்காவது முறையும் ஷெக்கிள்டன் அண்டார்டிகா நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார் ஆனால் அவர் பயணித்த கப்பலிலேயே மாரடைப்பால் காலமானார் அப்பொழுது வயது நாற்பத்தி கோடை காலத்தில் கடல் சற்றே உருகுவதால் கப்பலில் பயணித்து அண்டார்டிகா அறையை அடைய முடியும் அண்டார்டிகாவில் நவம்பர் முதல் மார்ச் வரை கோடை காலமாகும் ஜூன் மாதம் இருபத்தி ஒராம் தேதி மிட் விண்டர் டே என்ற பெயரில் அங்குள்ள கொண்டாடுவர் அங்கு பாக்டீரியாக்களை இல்லாததால் எப்பொருளும் கெட்டுப்போவதில்லை ஆய்வு தளங்களில் உள்ள வசதிக்கேற்ப உணவு தயாரிக்கப்படுகிறது அல்லது அவரவர் நாட்டில் உள்ள உணவு ஆய்வுக் கூடங்களில் தயாரிக்கப்பட்ட ரெடி டு ஈட் உணவு வகைகளைத்தான் சாப்பிட இயலும் பன்னாட்டு நிறுவன ஒப்பந்தத்தின்படி அனைத்தும் பூமத்திய ரேகை பக்கம் கப்பலில் பயணிக்கும் பொழுது கடலில் கொட்டிவிட வேண்டும் அந்த நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல அண்டார்டிகாவில் வெப்பநிலையானது மிக குறைந்தபட்சம் மைனஸ் டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அதிகபட்சம் ஐந்து செல்சியஸ் முதல் பதினைந்து செல்சியஸ் வரை இருக்கும் அண்டார்டிகாவில் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்பொழுது பனிக்கட்டிகள் மிக வேகமாக கரைந்து வருகின்றன மற்றும் பிரிட்டனை சேர்ந்த ஆராய்ச்சிக்குழு கண்டுபிடித்துள்ளது அண்டார்டிகாவில் கடந்த அறுநூறு ஆண்டுகளில் வெப்பத்தின் அளவு ஒன்று டிகிரி சென்டிகிரேட் உயர்ந்துள்ளது அதிலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அதிகமாக உயர்ந்துள்ளது மனிதர்கள் இங்கு நிரந்தரமாக வாழ சாத்தியமே இல்லை என்றாலும் வருடத்திற்கு ஆயிரம் முதல் ஐயாயிரம் பேர் வரை அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்டுள்ள ஆய்வகங்களில் ஆராய்ச்சிக்காக தங்கியிருக்கிறார்கள் இந்தியா கூட அங்கே தட்சின் கங்கோத்ரி மற்றும் மைத்ரி என்னும் இரு ஆய்வகங்களை அமைத்துள்ளது பாரதி என்ற மூன்றாவது ஆய்வகத்தை சுமார் நூற்றி கோடி செலவில் அமைக்க தற்போது இந்தியா முயற்சித்து வருகிறது இங்கு பெண்குயின்கள் மற்றும் நீல திமிங்கிலங்கள் நிறைய உள்ளன மோசஸ் சீல் என்ற சில உயிரினங்களும் உள்ளன தேச சூழலுக்கு ஏற்ப வாழும் தன்மையுள்ள மைக்ரோ மற்றும் பெரிய தாவரங்களும் இங்கு வாழ்கின்றன அண்டார்டிகா குறித்த தகவல்களை தொகுத்து அனுப்பிய நண்பர் அரவிந்த் அவர்களுக்கு நட்டினையின் மனமார்ந்த நன்றிகள் நேயர்களுக்கு ஒரு அறிவிப்புரலுக்கு தங்கள் கருத்துக்களை எழுத்து வடிவில் அனுப்பும் நேயர்கள் தங்கள் பெயர் மற்றும் ஊரை குறிப்பிட்டு அனுப்பினால் படிப்பவர்களுக்கு இது யாருடைய கருத்து என்று அறிய ஏதுவாக இருக்கும் அதேபோல் ஒளிப்பதிவு செய்து அனுப்பும் மேயர்கள் முதலில் தங்கள் பெயர் மற்றும் ஊரை குறிப்பிட்டு விட்டு தங்கள் கருத்தை பதிவு செய்து அனுப்புமாறு நற்றினை அன்புடன் கேட்டுக்கொள்கிறது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அள்ளி அள்ளி தரும் நற்றினையின் பங்களிப்பாளர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக இன்னும் நிறைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வர இயலும் நிறைய பங்களிப்பாளர்களையும் உருவாக்க இயலும் எனவே தங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் தவர்களை தயங்காமல் சுட்டிக்காட்டுங்கள் அனைவரும் சேர்ந்து வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்